வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபது நற்றினியின் பொதறிவு குவியலுக்காக நான்கு விஜய் ஹரி நேற்றைய பொதறிவு கேள்விகளுக்கான பதில்கள் இதோ ஒன்று டெல்லியில் சைக்கிள் பாதை திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் அமித்ஷா இரண்டு இந்தியாவில் நேபாள நாட்டு அதிகாரிகளுக்கு ஊழலை தடுக்க பயிற்சி அளிக்கப்படுகிறது மூன்று ஜூவன் குவாய்டோ வெனிசுலா நாட்டு நாடாளுமன்றத்தின் அவை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இனி இன்றைய பொதறிவு கேள்விகள் உங்களுக்காக இதோ ஒன்று விவசாயிகள் அறிவியல் காங்கிரஸ் எங்கு நடைபெற்றது இரண்டு ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் சென்டரை இஸ்ரோ எங்கு தொடங்கவுள்ளது மூன்று CISF ஆனது எந்த ஆண்டை இயர் ஆஃப் மோபிலிட்டி என்று அறிவித்துள்ளது நன்றி